ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நம்துயோஸ்வத் புங்கஸ்வராஜ் சம்தை நக்த பூவமே நிறம் பியசாச்சி இந்த சுோகத்தினுடைய தொடர்ச்சிய தொடர்ந்து நாம படிக்கலாம் விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் இந்த ரூபத்தை பற்றி எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டான் பகவான் சொல்றார் அர்ஜுனா நிமித்த மாத்திரம் பவ அர்ஜுனா நீ ஒரு காரணமாக மாத்திரம் நிமித்தம்னு சொன்னா காரணம் நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி உன் மூலமா அது நடக்கிறது ஆக நம்ம எல்லாருமே அனுபவிக்கிறதுக்கு சொல்றோம் இல்லையா தீதும் நன்றும் பிறர் தர வாரா நாம அனுபவிக்கிற துன்பமும் இன்பமும் மற்றவங்க கொடுக்கறது இல்லை பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல்னார் திருவள்ளுவர் அவரவர்கள் அனுபவிக்கிற பெருமை சிறுமைக்கெல்லாம் அவங்கவங்க பண்ற காரியம்தான் காரணம் ஆகவே இந்த வினை கோட்பாடு கர்மா தேரி சரியா புரிஞ்சுக்கணும் நாம அது மாத்திரமில்லை இன்னொரு அழகான ஸ்லோகம் சொல்லுகிறது சுகசிய துக்கசிய நக்கோபி தாத்தா நமக்கு துன்பத்தையோ இன்பத்தையோ யாரும் கொடுக்கறதில்லை பரோததா தீதி குபுத்திரேஷா பிறர் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் இன்பம் தருகிறார்கள் என்பது தவறான அறிவு சரியாக சிந்தித்து புரிந்து அறிவு அகம் கரோமீதி விர்தாபிமானா நான் பிறருக்கு இன்பத்தை கொடுக்கிறேன் துன்பத்தை கொடுக்கிறேன் நான் இவனுக்கு நல்லது பண்ணேன் அதெல்லாம் செஞ்சேன் அவன் என் பேரில் விசுவாசம் இல்லாமல் இருக்கான்னு சொல்கிறோ நாம் அப்புறம் என்னென்னா நான் இவர்களுக்கெல்லாம் தீங்கு செஞ்சுட்டேன் எனக்கு குற்ற உணர்ச்சி ரொம்ப மனதை தாக்குகிறது அப்படிங்கிற எண்ணமும் சில பேருக்கு வருகிறது ஆகவே இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா இந்த கர்மாவினுடைய வினையினுடைய கோட்பாடு அப்படி இருக்கிறது யாருக்கு எந்த வினையினாலும் எதை அனுபவிக்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதே கடவுளுக்கு தான் தெரியும் ஆகவே அவர்களுடைய பீஷ்மர துரோணர்களுடைய வினை உன்னுடைய முயற்சியிலே இருக்கிறது அதுதான் இங்கே நிமித்தம் என்ற சொல்லுக்கு பொருள் உன்னை உணர்வாக கருதிக்கொள் என்கிற ஒரு அர்த்தம் நிமித்தம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தமாக இருக்கிறது சாஸ்திரங்களின்படி நீ வாழ வேண்டும் என்பதும் நிமித்த மாத்திரம் பவாங்கிறதுக்கு அர்த்தம் ஆனா நிமித்த மாத்திரம் பவான்னா உன்னை பிரம்மஸ்வரூபமாக உணர்ந்து இந்த செயலுக்கு வெறும் சாட்சியாக இரு என்பது ஒரு கருத்து அடுத்த கருத்து நீ என்னால் வகுக்கப்பட்டுள்ள ஷத்ரிய தர்மத்தை கடைப்பிடிப்பவனாக இரு என்பது ஒரு கருத்து மற்றொரு கருத்து அவர்களுடைய வினை பயன்களை அவர்கள் அனுபவிப்பதற்கு நீ ஒரு காரணமாக இருக்கிறாய் என்பதை உணர்ந்து அந்த காரணத்தை நிறைவேற்று இந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருப்பதாக நாம் புரிந்து வேண்டும் மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாளை படிப்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யட்டும் துயோஸ்வ ஜிவ்வாயூன் சம்தூர் நிமித்தி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீஸ்வாமி ஓமகாரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான